குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவுகிறார் நம்முடைய இந்த கூட்டத்தில் இல்லாவிட்டால் நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் உலாவ வேண்டுமானால் நாம் ஒரு பொன் குத்துவிளக்காக இருக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் அவர் நம்முடைய மத்தியில் உலாவ முடியாது ஆண்டவர் உலாவின பல இடங்கள் வேதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறார் பல ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உலாவின தெய்வம் வெளிப்படுத்தல பார்க்கும் பொழுது அவர் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவுகிறார் என்று வெளிப்படுத்த இரண்டாம் அதிகாரம் முதலாம் சொல்லப்பட்டிருக்கிறார் தூதனுக்கு எழுத வேண்டியது என்ன ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கருத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது ஏழு குத்து பொன் குத்து விளக்குகளின் அவர் உலாவுகிறார் பித்தளை குத்து விளக்குகளின் அவர் உலாவுகிறது அவர் மற்ற எந்த இடங்களிலும் அவர் உலாவுகிறது இல்லை குத்துவிளக்கின் மாதிரிகள் இருக்கலாம் ஆனால் பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் மட்டும்தான் அவர் உலாவுகிறார் நமக்கு நாம் முதலாவது இந்த கூட்டத்தில் ஆவியானவர் நமக்குள்ளே உலாவணும்னு சொன்னால் நமக்கு உலாவணும் நம்முடைய சபையிலும் உலாவணும் அப்படியானால் நம்முடைய சபை பொன் குத்து விளக்குகளால் நிறையப்பட்ட ஒரு இடமாக இருக்கணும் நாம் ஒரு பொன் குத்து விளக்காக மாற வேண்டும் ஏழு பொன் குத்து வழக்குகளின் மத்தியிலே உலாவுகிற கத்தர் சொல்லுகிறதாவது அப்ப ஏழு பொன் குத்து வழக்குகள் இங்க இருக்கிற நாம இப்ப நூறுக்கு நூறுக்கு அதிகமான பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்ப நாம் எல்லாரும் பொன் குத்து வழக்குகளாக மாறினால் அங்கே கத்தரை நிசைவாரு உலாவுவார் முதலாவது இங்க வந்த பிறகு எனக்கு கிடைச்ச வார்த்தையை தான் சொல்றேன் அவர் உலாவன்னு நாம் எல்லாரும் பொன் குத்து வழக்காக மாறும் வெள்ளியில் நீங்கள் குத்து வழக்குகளெல்லாம் நீங்கள் வீடுகளில் பார்த்துருக்கலாம் இப்போ சில்வரில்லாம் நெஞ்சிருச்சே வந்துருச்சு வெங்கலத்தில் பார்த்துருக்கலாம் பித்தளையில் பார்த்துருக்கலாம் இல்லை நமக்கு செம்பில் பார்க்கலாம் இது எப்படிலாம் உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் பொன் குத்து வழக்குகள் மத்தியில் கத்திர நெசுகிறார் உலக முதலாவது நாம் ஒரு குத்துவிளக்காக மாறணும் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய உள்ளாக மாறணும் ஒன்றிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரும் விளக்கை கொளுத்தி மரக்காலால் என்ன செய்யாதே மூடாதே அபிஷேகத்தை பெற்றுட்டு தலையை கவுந்து போட்டு உட்காராதே அபிஷேகத்தை பெற்றுட்டு முழங்கால் போடாமல் இராதே அபிஷேகத்தை பெற்றுவிட்டு கூட்டத்துக்கு வராமல் வீட்டில் இராதே அபிஷேகத்தை பெற்றுவிட்டு கூட்ட நேரங்களிலே நீ உன்னுடைய த தனிப்பட்ட தொழிலை பார்க்காதே அதுதான் விளக்கை கொளுத்தி என்ன செய்கிறோம் பிரகாசிக்க வேண்டிய நேரத்தில் அந்த விளக்கை கொளுத்தி நம்ம நினைஞ்சோம் மரக்காலில் மூடிடுறோம் நீ சபைக்கு வந்து வெளிச்சம் கொடுக்க வேண்டிய ஒரு நபர் நீ சபைக்கு வர வேண்டிய நேரத்தில் வரலேன்னா சூரியன் வர வேண்டிய நேரத்தில் வரலன்னா பகல் எப்படி இருக்கும் இருளாக இருக்கும் அதுபோல் நீ சபைக்கு வர வேண்டிய நேரத்தில் வரலன்னா சபையும் இருளாக இருக்கும் வாழ்க்கையும் இருளா இருக்கும் ஊழியமும் இருளா இருக்கும் நீ பிரகாசிக்க வேண்டிய ஒரு நபர் ஆரம்ப காலங்களிலே நீங்கள் பிரகாசித்தவர்கள் தான் வேதம் சொல்லுகிறது எப்படி ஏரியல சொல்லப்பட்டிருக்கிறது பிரகாசமாக்கப்பட்ட அந்த முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் ஆரம்ப காலங்கள் எல்லாருக்கும் பிரகாசமாக இருந்த காலங்கள் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பொன் குத்து வழக்குகளாக மாறிட்டோமா முதலாவது காத்திருக்கூட்டத்துக்கு வந்திருக்கிற நமக்கு பரிசுத்தாவி உண்டுங்கிற அந்த பொன் அதாவது பொன் என்பதே விசுவாசத்தை காண்பிக்கிறார் முதலாவது பரிசுத்தாவி உண்டு என்னன்னு நீ விசுவாசிக்கணும் ரெண்டாவது கேட்கிற உங்களுக்கு அதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல வாங்குற ஒரு விசுவாசம் வேணும் விசுவாசம் இல்லாமல் தேவனத்திலிருந்து செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் முதலாவது அவன் நினைணும் விசுவாசிக்க வேண்டும் என்று எபரி பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் அதனால விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் முதலாவது அவர் உண்டு என்று நீ விசுவாசிக்கணும் அவருடைய வார்த்தை உண்மை என்று நீ விசுவாசிக்கணும் பரிசுத்தாவி உண்டு என்று நீ விசுவாசிக்கவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு நான்கு ஐந்து சகோதரிகள் இருபத்தி இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் உட்காந்து ஜபிச்சாங்களாம் அப்படி ஜபிக்கும்போது தான் இந்த அப்போ சில அதிகாரத்தை நீங்கள் அவங்க படித்தாங்க அப்போ அப்படி ஆண்டவரே அது உண்மையானால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மைன்னா ஏன் எங்களெல்லாம் இந்த காலத்தில் சபை இருண்ட காலங்கள் போல அபிஷேகம்னு ஒன்று இல்லாமல் சபைகளில் ஜனங்களில் அப்படி வறட்சியாக கிடைக்கேன் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த நான்கு ஐந்து சகோதரிகளை இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஆவியானவர் என்ன செய்தார் டச் அதனுடைய எழுப்புதல் தான் வந்திருக்கு இதுவரைக்கும் அதுக்கு இடை நாட்களெல்லாம் அப்போது காலங்களுக்கு பிறகு அப்பப்போ எரிஞ்சு போன அந்த விளக்கு அணைந்து போனது திரும்ப புதிய ஏற்பாட்டின் சபைகளை இப்போ சமீப காலமாக ஊற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஐந்துல தான் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் அபிஷேகம் இறங்கினது திரும்பதான் அதனுடைய வெளிச்சம் இவ்வளவு தூரம் பிரைட்டாக வருது அதனால நாம் விளக்குகள் நீ முதலாவது ஒரு பொன் குத்து விளக்கு அப்படி மாறணும் அப்படின்னா சரியான ஒரு விசுவாசம் இன்னைக்கு நீங்க காத்திருப்பதுக்கு வந்திருக்கீங்க கத்தாவை என்கிட்ட பேசுங்க பேசுவீர் எனக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்கும் நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன் என் தாகத்தை என்ன செய்யணும் தாகமுள்ள ரும் ஜத்தில் வந்து நமக்கு ஒரு விவாசம் கத்திர ஆலயமா மா முதலாவது அபிஷேகம் பெறணும் வர்த்தக இரண்டாவது அவர் உலாவுகிறார் நமக்கு உள்ள ஒரு உலாவன் சிங்கத்தை பாருங்க இந்த கெபிகுல போட்டு வச்சிருப்பாங்க இல்லை அப்படியே கூண்டுல போட்டுருப்பாங்க அது பேசாமல் படுத்துக்கிடாது என்ன செய்யும் அப்படியே கர்ஜிக்கும் உள்ளே இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிசி மாதிரி என்ன செய்யும் சுற்றிட்டே இருக்கும் உனக்குள்ள ஆண்டவர் உலாகிட்டே இருக்கணும் நீ வேலைக்கு போனாலும் நீ படுத்து நீ தூங்கிட்டு நீ உனக்குள்ளே பிரயாணத்துல இருந்தாலும் வேலை சேலத்தில் ஆஃபீஸில் இருந்தாலும் கம்பெனியில் இருந்தாலும் பிசினஸ்ல இருந்தாலும் உனக்குள்ள யாரு உலாவணும் யுதாக்குறது சிங்கம் உலாவிகிட்டே இருக்கணும் உனக்குள்ள ஒரு ஆவியானுடைய அசைவாடுதல நீ உணரணும் உனக்குள்ள அவருடைய அன்பு அவருடைய வல்லமை அவருடைய உணர்த்துதல் அவருடைய தூண்டுதல் அவருடைய ஒவ்வொரு பேச்சு அவருடைய செயல் எல்லாம் உனக்குள்ள நடந்துகிட்டே இருக்கணும் ஆண்டவர் பொன் குத்து மத்தியிலே உலாவுகிறார் ஏன் இந்த பொன் குத்து மத்தியில உலாவுகிறாரு இது வந்து நம்ம வீட்டில் உள்ள விளக்கு மாதிரி விளக்கு இல்ல நீங்க ஒரு பாதம் ஒரு தண்டு இஸ்ரேலும் ஒரு மூணு தண்டோட சேர்த்து ஒன்று இருக்கும் மொத்த எத்தனை ஏழு அகல்கள் உண்டு அதனுடைய சரியான அர்த்தம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் தெரியாத உங்களுக்கு சொல்றேன் பாதம் யாரு சொல்லுங்க சும்மா பயப்படாமல் சொல்லுங்க சண்டை ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கீங்களா ஒரு ஜபத்துக்கு வர்றதில்லை திருப்பி எங்க பாதத்தை பார்க்கறது அகலை பார்க்கறது ஆ சொல்லுங்க பாதம் யாரு கிறிஸ்டு தண்டு யாரு ஊழியர்கள் அடுத்து நீங்கள்னா அகல்கள் இது ஒரு சிம்பிள் தாட்டு இதுல என்ன கத்துக்கிறான்னு சொன்னா ஒரு ஐக்கியம் அபிஷேகம் விசுவாசம் அபிஷேகம் ஐக்கியம் உனக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும் உனக்கும் தேவனுக்கு ஐக்கியம் இருக்கணும் உனக்கும் மனுஷர்களுக்கு ஐக்கிய இருக்கணும் உனக்கும் ஊழியர்களுக்கு ஐக்கிய இருக்கணும் உனக்கும் உன் குடும்பத்துல ஐக்கிய இருக்கணும் எங்களுடைய ஐக்கியம் நம்முடைய பிதாவோடும் அபிஷேகம் பெறாதது விசுவாசிங்க ஐக்கியப்படுங்க சரியா ஒப்பு ஒரு ஐக்கியம் உங்களுக்குள்ள உண்டாகாத பட்சத்தில் அந்நிய பாசையெல்லாம் வேஸ்ட் அது வந்து ஐக்கியம் இல்லாம நீங்க அபிஷேகத்தை பெறலாம் அது அந்த பழைய துருத்தியில எது வாங்கின மாதிரி இருக்கும் புதிய ரசத்தை வாங்கின மாதிரி புதிய ரசம் வந்து இப்போ பழைய துருத்தில புதிய ரசத்தை கிழிஞ்சு போகும் ரசம் சிந்தி அதனாலதான் நம்ம ஆளுங்க நல்லா ஆவில் நிரம்புறாங்க பட்டுனு கொஞ்ச நேரத்தில் ட்ரீஸ் போயிருது காரணம் என்னன்னா எது பழைய துருத்தில புதிய ரசத்தை வாங்குறீங்க பழைய துண்டோடு கோடி துண்டை என்ன செய்யாதே இழுத்தா என்ன செய்யும் பழசிஞ்சிடும் துண்டா கிழிஞ்சிட்டு ஓடிடும் இதே போலதான் பழைய பாத்திரத்தில் நம்ம புதிய ரசத்தை வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் அது அப்பப்ப பாத்திரம் கிழிது துருத்தி திருத்தின செஞ்சு வச்சிருப்பாங்க சிறுவன் அப்படின்னு பைபிளுக்கு பின்னால ஒரு படம் இருக்கும் பாத்துக்கீங்களா ஒரு பையன் தோல் தோல் பையன் தூக்கி போட்டு தோல் பையில தான் வச்சிருப்பாங்க தண்ணி வச்சிருப்பாங்க அப்ப இப்படி பார்த்த பாத்திரங்கள் இல்லையா அதை தோல் தான் நமக்குள்ள முதலாவது உனக்கு ஒரு விசுவாசம் கத்தாவே நீரிணி அபிஷேகம் வசனத்தை விசுவாசிக்கிறேன் பரிசுத்தாவி உண்டுன்னு விசுவாசிக்கிறேன் அது அன்னிய பாச அடையாளத்துல வருதுதான் கரெக்ட் நான் விசுவாசிக்கிறேன் ரெண்டாவது ஐக்கியம் யார் யார்டெல்லாம் கசப்பு வைராக்கியம் முறுமுறுப்பு குரோதம் பகை இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கிளியர் பண்ணாம பெறுகிற அபிஷேகம் வந்து பாத்திரம் கழுவாம வருங்க வாங்குற பால் மாதிரி வாங்கலாம் இஷ்டத்துக்கு வாங்கிக்கலாம் சில நேரத்தில் கேட்டு போவோம் அடுத்ததாக இந்த குத்துவளக்கு அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது ஒரு ஆண்டு ஒரு காரியங்களை பேசுவார் அதுக்கு ஒப்பு மாட்டாங்க அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்க மாட்டேங்க அபிஷேகம் கிடைக்க மாட்டேன் கூட்டாமொழின்னு ஒரு நேரம் இருக்கு தெரியுமா கூட்டாமொழி தெரியுமா சாரிபுரத்துல இருந்து தூத்துக்குடி போற வழியில ஒன்னு இருக்கு இந்த சவத்தை அவரெல்லாம் அந்த அண்ணா இருக்கும் அங்க ஒரு நான் தூத்துக்குடியில் விசுவாசியா இருக்கும் போது பாச அருளிதாஸ் அவர்கள் பாஸ்டரா இருக்கும்போது ஒரு காத்திருப்பூட்ட வச்சாரு அந்த காவாயை ஒட்டி இப்பவும் அந்த தோட்டம் இருக்கு அன்னைக்கு பார்த்தேன் காலையிலிருந்து காத்துரு பூட்டம்தான் ஒரே எழுப்புதலாம் போகுது அபிஷேகம் பெறாத நூற்றுக்கணக்கான பேர் அபிஷேகம் நினைச்சாங்க பெறாங்க ஆனா கடைசியில் அஞ்சே காலம் ஏதோ ஒரு டைம் முடிய போகுது இனி பஸ் பெறப்படணும் சரி கூட்டத்தை முடிக்கலாம் அபிஷேகம் பெறாது யாருக்காவது கிடைக்கலையான்னா ஒரே ஒரு ஆளுக்கு கிடைக்கல அவர் ஒரு பிரதர் ஒரு ஈஜ்காக்னு ஒரு பேர் அவருக்கு அவருக்கு அபிஷேகம் கிடைக்கல நல்ல வேலை போட்ரஸில் பட் அவருக்கு அபிஷேகம் என்ன செய்யலை கிடைக்கல இப்போ கூட்டம் முடியும் போது அபிஷேகம் கிடைக்காம எப்படி போகிறது ஒரு ஆள் கிடைக்கல அவர் காலையிலேருந்து மக்கு மக்கு மக்குன்னு கத்திக்கிட்டு ஏசுவே ஏசுவே ஏசுவே ஏசுவேண்ணா ஒன்றும் கிடைக்கல கடைசியில் என்ன நடந்துச்சு பாச பட்டுன்னு சொன்னார் ஏ ஊழியத்துக்கு வரவே ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லு கத்துற அபிஷேகம் பண்ணுவார் ஆ அப்படின்னார் உடனே ஆ சரின்னார் அது வரைக்கும் எல்லாரும் சொன்னால் நாயாண்டா இருந்த பாட்டி அன்றைக்கி அபிஷேகம் கிடைக்கலல்ல வேறு வழி இல்லை ஆ சரி இவருக்காக இன்னும் கொஞ்ச நேரம் ஜோ கடைசியால அபிஷேகம் ஒப்பு நிமிஷம் ஒரு சிலர் வந்து அபிஷேகம் பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கணும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா என்ன கிடைக்கும் அடிப்பு வேலை தான் கிடையாது அப்படி வந்துடும் அழகாக வந்துடும் அப்ப அப்படி கிடையாது அடிப்பு தான் நீங்க பாடுகளுக்கும் தேவ சித்தத்துக்கும் நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒன்னு விசுவாசிக்கணும் இரண்டாவது ஐக்கியம் அப்பதான் கத்தர் உலாவுவார் குத்து விளக்கா நீ மாறின பிறகு மூணாவது அடிப்பு வேலை பாடுகளுக்கு நீ ஒப்பு கொடுத்தீன்னா விஷயம் கிடையாது தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு பவுல அப்போ சில ஒன்பதாம் கேரத்தில் பவுல சந்திக்கிறார் சவுலாக இருக்கும் சந்திக்கிறார் நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு அவர் காண்பிக்கிறார் காண்பிச்சு அடுத்த நாள் தான் எது கிடைக்குதே அபிஷேகம் கிடைக்குது பாடுகளின் தரிசனத்துக்கு சமர்ப்பித்த பின்பு தான் எது கிடைக்குதே அபிஷேகம் கிடைக்குது முதல்ல ஒளியின் மூலமா கத்திர சந்திக்கிறார் அவன் பேசுறார் அப்போ சில ஒரு ஊழியக்காரன் அவன் அனுப்புகிறார் அனணியாவை அனுப்புறார் எல்லாம் செய்ய ஆனா அபிஷேகம் எப்பதான் வருது அவனுக்கு ஊழியம் ராஜாக்களுக்கும் இசுக்கும் நிமித்தம் பாடுபட வேண்டும் என்பதை கண்ணில் உள்ள கிடைக்குது ஒப்புடுவான் ஒண்ணுமில்ல போயிடுவான் ஆடுகளுக்கு சமர்பிக்காதவனை வைத்து கத்தர் ஒண்ணுமே செய்ய முடியாது செய்ய முடியாது தேவசித்தத்தைக்கு சமர்ப்பிக்காதவனை வைத்து கத்தர் என்ன வேலையை செய்ய முடியும் அடுத்து அபிஷேகம் பெற்றா மட்டும் போதாது எப்போதும் எரியணும் அதான் நான் முதலாளி சொன்னேன் அபிஷேகத்தை நிரப்பிட்டு பேசாமல் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது அபிஷேகம் பெற்றவங்களால உட்கார முடியாது அதுதான் என்னுடைய வேதத்தில் உள்ள அறிவுப்படி அபிஷேகம் பெற்றுட்டா உன்னால நிச்சயமுடியாது அங்க இருக்க முடியாது அபிஷேகம் பெற்றா உடனே அவர் தூக்கி இழுத்து கொண்டு போவார் கரெக்ட் ரூட்ல நிச்சயம் போகும் அபிஷேகம் பெற்றுட்ட பிறகு எப்போதும் எரியணும் யாத்திராகமும் இருபத்தி ஏழு இருபது குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு எரிந்து கொண்டு இருக்கும்படி எப்பொழுதும் எரிந்துட்டு இருக்கணும் அபிஷேகம் வந்து எப்போதும் உனக்குள்ள எரிஞ்சுகிட்டே இருக்கணும் வேலையில போனாலும் வீட்டில் நடந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருந்தாலும் ஒரு சின்ன ஜோக் ஒருத்தடிச்சான் தவிர தவறான ஒரு ஜோக் அடிச்சிட்டா அப்படின்னா இந்த அபிஷேகம் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா பட்டு ஒரு சூடு கொடுக்கும் உனக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் நம்ம வந்துட்டு தேவசத்திரத்துக்கு மாறிட்டம் போல் இருக்கே இந்த இடத்துக்கு வந்துருக்க கூடாது உடனே அங்கே அபிஷேகம் எரிஞ்சிக்கிட்டு உனக்கு உடனே ஒரு துக்கம் உண்டாகும் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அபிஷேகம் உனக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு அபிஷேகம் நான் விசுவாசிக்கெல்லாம் இறங்கினா எரிஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படியா இருக்கும் பாதி கூட்டமாக இருக்கும் ஒருவேளை ஞாயித்துக்கிழமை காலையில் மட்டும் ஏரியுதுன்னு நினைக்கிறீங்களா அது கிறிஸ்தவங்கிற பேருக்காக காலையில் கூட்டத்துக்கு வரான் வெந்த சொல்லிட்டு நம்ம போகாமல் இருந்தால் தப்பாச்சேன் ஒரு இடத்துல ஒரு திருடனை ஒருத்தனை பிடிச்சிக்கிட்டான் எப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு பிடிச்சிக்கிட்டான் ஒரு திருட பிடிச்ச உடனே ஏய் இருக்கிற எல்லாம் கூடுறா ஏதோ ஏன்ட்டு இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொன்னான் ஏய் பொய் சொல்லாத இருக்கிறல்லாம் இட அப்படின்னா இல்லைண்ண நான் பெந்தை கோஸ்காரண்ணே நான் உண்மை தானே சொல்கிறேண்ணே பெந்தை வஸ்காரண்ணா ஞாயித்துக்கிழமை காலையில் நீ இங்கே எப்படி இங்கே வந்தானு காட்டானா என் கேள்விப்பட்டிருக்கீங்களே நான் சொன்ன சம்பவம் பச டிவி பிரசகத்தில் சொல்லுவார் பச டிவி தாமதம் சொல்லும்போது சொல்லுவார் காலையில் பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கோ ஒரு திருடங்கையில் நம்மால் மாட்டிக்கிட்டான் பிட் பாக்கெட்டுக்காரண்ட்ட அவன் இவனை வழிபழி பிடிச்சிட்டான் பிடிச்சு இருக்கிற காசு எடுன்னா இவன்ட்டு இவ்வளவுதான் இருக்குன்னு சத்தியம் பண்றான் அப்ப அவன் கேட்டான் ஏய் பொய் சொல்ல இருக்கான் இவன் அப்பதான் என்ன சொல்றான் நான் பொய் சொல்ல மாட்டேன் இப்ப கூட்ட நேரம் நீ எங்க இங்க சுத்திருக்க அப்படின்னு நானும் அப்பதான் இவனுக்கு ஆமா நம்ம எங்க போல தெரு ஊர் சுத்திட்டு இருக்கோன்னு அப்பதான் புரிஞ்சது இவனுக்கு கேக்குறா பிசாசு பேசாத கழுதிய வச்சு என்ன செய்ய மதி கேட்ட சுட்டிக்காட்டு கோயிலுக்கு போகாதது இப்படி ஒரு பனிஷ்மெண்டா கொடுக்கறா சரி அடுத்த வாரத்துக்கு சோம்பேறித்தி முக்காடு போட்டு படுத்துக்கிட்டு கூட்டத்துக்கு வராம ரோடு ரோட சுத்திட்டு கடையில் உட்காந்துட்டு அந்த நூறு முப்பது ரூபாயில அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு அரை மணி நேரம் கால் மணி வரணும் ஒரு ஒன் ஹவர் ஆண்டுடைய சமூகத்தில் உட்காந்து போராடணும் விளக்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா ஒன்னிலுள்ள வெளிச்சம் இருளாக விட்டுறாத அபிஷேகம் குத்து விளக்கை எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா வந்துருவான் அவனால கடையில் உட்கார முடியாது வீட்டில் உட்கார முடியாது சொந்தக்கார மத்தியில் உட்கார முடியாது ஓடுவான் இந்த ட்ரெயின்லாம் கிளம்பும் பாருங்க மெட்ராஸ்லாம் இங்கே எப்படின்னு தெரியல மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா இல்ல மும்பைலாம் பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள்லாம் மேலே பிளாட்ஃபார்ம்ல அனுப்பாங்க எந்த ட்ராக்கில் எந்த ட்ரெயின் வருதுன்னு நினைச்சாது தெரியாது கடைசி மினிட்ல தான் நினச்சிவான் அனௌன்ஸ் கொடுப்பான் இந்த ஜனங்கள் ஓடுற ஓட்டம் பாருங்க ஒழுந்து எழுந்து ஓடுவான் ஓட்டோம் நம்ம ஆளு காலையில் பத்தே முக்காலுக்கு கூட்டத்துக்கு வரும்போது கூட இந்த பொண்ணு அழைச்சிட்டு வருவாங்க பாருங்க அண்ணன் நடந்து வருவான் அன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படி நடப்பா அதே மாதிரி இவங்க பத்தே காலு ஆவின் அறிவு முடிஞ்சாலும் பரவாயில்ல திருக்கு தரிசனம் முடிஞ்சாலும் பரவாயில்ல எல்லோரும் பிரசங்கம் பாதியில் போனாலும் பரவாயில்ல வால் கிடைச்சாலும் பரவாயில்ல தும்பு கிடைச்சாலும் பரவாயில்ல கடைசி பாயிண்டில் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுறாருல அதனால் நம்ம கடைசி போனாலும் என்ன செய்யும் இப்படி தான் வரேன் உனக்குள்ளே குத்து வழக்கு எரிஞ்சுதுன்னா நீ வீட்டில் உட்காருவியா ஓடும் ஓடுவோம் ஒரே ஓட்ட ஓடுவாங்க உனக்குள்ள குத்துவளக்கு எரியணும் எரியாத குத்துவிளக்கு வச்ச எண்ணத்துக்கு அடுத்து நீ ஒரு குத்து வழக்குனா உனக்குள்ள எண்ணெய் இருக்கணும் கொஞ்சோண்டி எண்ணெயை வச்சுக்கிட்டு மங்கி எரிஞ்சுக்கிட்டு கூடாது எரிய எப்படி எறியணும் எப்படி எறியணும் பிரகாசமான ஒரு தீவெட்டி போல எரியணும் சரியான ஒரு தீவெட்டி போல நீ எரியணும் சும்மாந்த மங்கி எறிகிற திரியை அணையாதவர் உடனே சோத்திர ஸ்தோத்திர அணைக்க மாட்டார் சோத்திர இன்னைக்கு கத்திரையை பேசிட்டாரு மங்கி எறிகிற திரியை இணை செய்ய மாட்டேன் அப்ப நீ இப்ப எப்படிதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்க எத்தனை வருஷம் மங்கி எறிய போற அதுக்கு ஒரு பிரசங்க இருக்கு பண்றேன் ஆபியான சொல்லும் எத்தனை வருஷம் மங்கி எறிய போறீங்க எத்தனை வருஷம் ஒரு சிலர் ஒரு சில மங்கி எறிவாங்க ஒரு சில பாசன காலத்தில் சும்மா ப்ரோட்டாகும் அடுத்த பாசனம் மாறி வந்தோடனே சுத்தமாக என்ன இருக்காது இப்ப நம்ம சபையில் அப்படி ஒன்று ரெண்டு புதுசாக எரியுது பாத்துருப்பீங்க எதுக்குலாம் சொல்ல உனக்குள்ள எண்ணெய் ஃபுல்லாக இருக்கணும் எண்ணெய் ஃபுல்லாக இருந்தா தானாக என்ன செய்யும் அடுத்து இந்த குத்துவளுக்கு குத்துவளுக்கு ஒரு இடத்துல இருக்கும் இந்த குத்துவளுக்கு பக்கத்தில் இன்னொன்று வச்சிருக்காரு ஆண்டவர் என்னது கத்திரி என்ன யாத்திராமம் முப்பத்தி ஏழு அதில் செய்யப்பட்ட இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு படமும் சாம்பலை எடுக்கத்துக்கு சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முழு துரடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக இருக்க கத்திரி இல்லையா எத்தனை நான் முப்பத்தி சொன்ன முப்பத்தி போயிட்டு யாத்ராமும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசும் பொண்ணினால் செய்தான் அதுக்கு என்ன வச்சிருந்தாரு கத்திரி சிசர் வச்சிருப்ப நல்லா தான் எரியுது நல்லா எரிஞ்ச பிறகு அந்த திரி என்ன செய்யறோம் ஒரு லிமிட்டுக்கு பிறகு கருப்பிடிச்சிடும் அது வந்து அதனுடைய நேதி அப்படித்தான் எரிய ஆரம்பிச்சு நல்லா எரிஞ்சிட்டு எரிஞ்ச பிறகு அது நூல் தானே அது என்ன செய்யும் தன்னுடைய ஓட்டம் முடியும் போது அது கறிய ஆரம்பிச்சிடும் அது என்ன பண்ணுவாங்க சிசர் பண்ணி விடுவாங்க அப்ப மத்தது என்ன செய்யும் பிடிச்சி பத்தி அது அதுபோல நம்ம எவ்வளவுதான் ஸ்பிரிச்சுவல் இருந்தாலும் நமக்குள்ள சில காரியங்கள் சிசர் பண்ணனும் எவ்வளவுதான் நீங்க தெய்வீகமா இருந்தால் யோகா நில நசு விசேஷம் எதுக்காக அவர் சுத்தம் பண்ணுகிறார் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக பதினஞ்சு ரெண்டு கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் நீங்க இந்த செடிகள் நீங்க பார்த்து அதை விட்டா காட்டு செடி மாதிரி வளரும் நமக்குள்ள எவ்வளவுதான் விசுவாச வீரனாக இருந்தாலும் ஜப வீரனாக இருந்தாலும் பரிசுத்தமான இருந்தாலும் அப்போது சில சபையில் விசுவாசியாக இருந்தாலும் அப்போது சில ஊழியர்களாக இருந்தாலும் அந்த எரிய எரிய எரிய நமக்குள்ளே இருந்து சில காரியங்கள் என்ன செய்யும் கரிஞ்சு சில காரியங்களை அப்புறப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்குது ஒரு டைமுக்கு பிறகு அதை என்ன செய்யணும் சிசர் பண்ணணும் அதுக்கு ஒரு சாம்பல் பாத்திரம் இருக்கும் அந்த கரிஞ்சு போனாலும் அதில் போட்டு அதை ரிமூவ் பண்ணணும் என்ன தான் நமக்குள்ளே இருந்தாலும் நமக்குள்ளே நம்மளை அறியாமலே சில கரிந்திரிகள் இருக்கும் அது என்ன செஞ்சாகணும் அது குத்து வழக்கே போய் நான் வெட்டிக்கிறேன்லன்னு சொல்லாது குத்துவளைக்கே போய் வெட்டிக்குமா குத்துவளுக்கு அப்படி இருக்கா யார்தான் வெட்டணும் அதுக்கு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம் ம் ஆசாரியை அதை கரெக்டாக வெட்டுவான் தேவையில்லை அதெல்லாம் உடனே ஓடிடக்கூடாது பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு பிரதர் இப்படி சொல்லிட்டாரு அக்கா இப்படி சொல்லிட்டாங்கலாம் ஓடக்கூடாது வெட்டுங்க மயிர் கத்திரிக்கிறவங்களுக்கு முன்பாக செத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டிய போல ஆ சோத்திரம் சோத்திரம் அவர் வெட்டி விட்டு பாரு அடுத்த ஒன்றிய வெளிச்சம் எண்ணம் கூடிரும் கத்திரிக்க பிரியமில்லாத அகற்றி பார்க்கணும் எல்லாரும் கொஞ்சம் நேரம் கண்களை மூடுவோம் கத்தாவே பொன் குத்து வழக்குகளின் உலாவுகிற கத்தர் இன்றைக்கு மாலையில் நீர் வந்திருக்கிறேன் என்னை முதலாவது ஒரு பொன் குத்து வழக்காய் மாற்றும் ஆண்டவரே ஒரு விஸ்வாசம் உண்டாகட்டும் இதுவரைக்கும் இருந்த அவிசுவாசம் விசுவாச குறைவுகள் அற்ப விசுவாசம் எல்லாம் இயேசுவை நாமத்தில் நம்ம விட்டு வெளியே போகட்டும் கதனை அபிஷேகிக்கப் போகிறார் என்று நீங்கள் விசுவாசியங்கள் கதாவை எனக்குள்ள உலாவுமாண்டவரை எனக்குள்ள ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும் எல்லாரோட ஒப்புரவாகுங்கள் ஆண்டவரே எனக்குள்ள ஒரு அபிஷேகம் வரட்டும் என்னை நிரம்பி வெளியட்டும் எப்போது உமக்காய் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அகற்றப்பட வேண்டிய காரியங்கள் அகற்றப்படட்டும் ஆவியானதை நீங்க பார்க்கலாம் உங்களுக்குள்ளேயே யுதா கோத்திரத்து சிங்கம் வரும் கர்ஜிப்பார் முழங்கி கர்ஜிப்பார் அக்னி அபிஷேகம் தானா இறங்கும் ஆண்டவரே உனக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒண்ணு விட்டு அப்படியே வெளியே எடுத்துருவார் இருக்கிற சாம்பல் எல்லாம் வெளியே போயிடும் இருக்கிற கருந்திரிகளெல்லாம் அவர் வெட்டி சுத்தம் நீ அதை பத்தி பயப்படாத கத்தர் மங்கி எறிகிற திரியை அணையாதவர் மங்கி எறிகிற திரிகளை கருந்திரிகளை வெட்டி உன்னை பிரகாசிக்க விரும்புகிறார் பாடுகளுக்கு ஒப்பு கொடுப்பாயாக தேவ சித்தத்துக்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாயாக